வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாரும் சொல்லிடுவீங்க ஆனால் அறிவு அப்படிங்கிறது என்ன தெரியுமா அறிய வேண்டியவற்றை அறிந்து கொள்ளுதல் தான் ஏனென்றால் நம்மள பல பேர் மிகப்பெரிய புத்திசாலிகளா மிகப்பெரிய திறமசாலைகளா இருப்போம் ஆனால் நமக்கு தெரிய வேண்டிய இயல்பான பல செய்திகள் தெரியாமல் இருந்திருக்கும் அப்படி இருந்தால் நம்மிடம் எவ்வளவு அறிவு மேலோங்கி இருந்தாலும் கூட அது பயனற்றதாகிவிடும் ஒரு உதாரணத்திற்கு நாம் ஒரு நிறுவனத்தினுடைய நமக்கு நிர்வாகம் செய்ய தெரியும் வளர்க்கணும்னு தெரியும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு நமக்கு அந்த நிறுவனத்தில பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய குடும்ப நிலை அறிய முடியல அல்லது அறியறதுக்கு நம்ம விரும்பல அப்படின்னா அவர்களை வைத்து நம்மால் நிர்வாகம் செய்ய முடியாது ஏனென்றால் அவர்களை பற்றி தெரிந்திருந்தால்தான் மனித நியாயம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கும் அப்பொழுதுதான் அவர்கள் மீது நமக்கு ஒரு அன்பு வரும் அப்பொழுதுதான் அந்த நிர்வாகத்திலே பணியாற்றக்கூடிய கீழ்நிலை ஊழியரும் அர்ப்பணிப்போடு செயல்படுவார் ஆக நமக்காக நம்மளுடைய மேலாளர் உதவியா இருப்பாரு அதனால நாமளும் நிறுவனத்துக்காக உதவியா இருக்கணும் அப்படின்னு ஆக அறிய வேண்டியவற்றை அறிந்து கொள்ளதில் சிறந்த அறிவு அப்போ நாம் குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம் எல்லோருமே தன்னுடைய குழந்தை மிகப்பெரிய மருத்துவராகணும் மிகப்பெரிய விஞ்ஞானியாயிரணும் மிகப்பெரிய பொறியியல் வல்லுனராயிரணும் அப்படின்லாம் கற்பனை செய்வதுண்டு ஆனால் எந்த பெற்றோராவது என்னுடைய குழந்தை நல்ல அறிவாளியாக வாழணும் என்னுடைய குழந்தை இந்த உலகத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு ஒரு மகா மனிதனாக வாழணும்னு எதிர்பார்த்தது நிச்சயமா இல்லை என குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதே உன் ஓடி வர எல்லோர்த்தையும் தாண்டி நீ முதல்ல போய் நிற்கணும் அப்படின்னு தானே கத்துக் கொடுக்குறோம் அது அல்ல இல்லற வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் பெற்று விடலாம் மிகப்பெரிய செல்வங்கள் நம்முடைய உழைப்பால் வந்துவிடும் மிகப்பெரிய புகழ் வந்துவிடும் ஆனால் மிகப்பெரிய பேர் அது எல்லாவற்றிலும் விட மிகப்பெரிய பேர் என்ன தெரியுமா நல்ல குழந்தைகளை அறிய வேண்டியவற்றை அறிந்து இருக்கக்கூடிய அறிவுடைய குழந்தைகளை வளர்ப்பதுதான் நாம் இல்லற வாழ்க்கையிலே பெறக்கூடிய மிகப்பெரிய பேர் மற்றவையெல்லாம் பேரல்ல அப்படிங்கிறது தமிழர் ஒரு காலத்திலே வாழ்ந்து வந்த கலாச்சாரம் இதை வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லும் பொழுது மிக அழகாக வலியுறுத்துவார் பேர்களும் மிகப்பெரிய பேரு அறிய வேண்டியவற்றை அறிந்து உண்மையான அறிவுடைய குழந்தைகளை பெறுவதுதான் அதை விட மற்ற பேருகளெல்லாம் பெரும் பேறுகளாக நான் கொள்ள மாட்டேன்னு வள்ளுவர் சொல்றார் ஆக நாமும் அப்பெரும் பெயரை பெற முயற்சிக்க வேண்டும் நம்முடைய குழந்தையை வல்லவனாக வளர்க்க முயற்சிக்கும் அதே வேளையில் நல்லவர்களாகவும் வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஏழு மக்கட்பேர் குரல் எண் அறுபத்தி ஒன்று பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற மீண்டும் குரல் பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி